மனிதர்கள் தங்களின் ஒவ்வொரு மூட்டுக்களுக்கும் உதயமாகும் ஒவ்வொரு நாளிலும் தினமும் அதற்கு தர்மம் செய்திட வேண்டும் இரண்டு பேர்களுக்கிடையே நீதமாக நடப்பதும் தர்மமாகும் ஒருவருக்கு ஒரு வாகனத்தை வாங்கி தந்து அதில் அவரை ஏற்றி அனுப்புவதும் தர்மமாகும் அல்லது அவருக்கு அவரது பொருட்களை ஏற்றிவிடுவதும் தர்மமாகும் நல்ல சொற்களை பேசுவதும் தர்மமாகும் தொழுகைக்காக அவன் நடந்து செல்லை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் தர்மமாகும் பாதையில் இடையூறாக இருப்பதை அகற்றுவதும் தர்மமாகும் என்று நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு ஒன்பது எட்டு ஒன்பது முஸ்லிம் ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒன்பது